அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல் ஆள் இல்லாத குடி அருகில் நின்று தாங்கி காப்பாற்றக்கூடிய நல்ல ஆண்மகன் இல்லாத குடியாகிய மரமானது துன்பமாகிய கோடரியானது அடியில் வெட்டிச் சாய்த்தால் பற்றிக்கொள்ள ஏதுமின்றி விழுந்துவிடும் மரமானது தன்னை வளர்ப்பவர்கள் இருக்கும் இடத்தில் வளர்ந்து பயன்படும் இல்லாத இடத்தில் காய்ந்து கடும் எனவே குடிக்கு மரத்தை உவமையாகக் கூறினார் இது குறிப்பு உருவக அணி என்று சொல்லப்படும் மேற்கோளாக இந்த பாடலை பார்ப்போம் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் வீழூன்றி ஆங்குமை தந்தை கண் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்பெடும் என்னுடைய பொருள் கரையானால் அறிக்கப்பட்ட ஆலமரத்தை அதனிடமிருந்து தோன்றி பூமியில் இறங்கியுள்ள விழுதானது தாங்கும் தூணாக நின்று தாங்கி நிற்பது போல தந்தையினிடத்தில் தளர்ச்சி உண்டானால் அவன் பெற்ற புதல்வன் தன்னுடைய முயற்சியால் பாடுபட அத்தளர்ச்சி நீங்கும் நல்ல உதாரணம் புரிஞ்சுக்கணும் அது இந்த குரட்பாவில் குடியின் மேன்மைக்கு பாடுபடும் குலமகன் இல்லாமல் போனால் ஏற்படும் குற்றம் அதாவது துன்ப நிலை தோஷம்னு சொல்லுவோம் குற்றம்னா குறைபாடு கூறப்பட்டது அதாவது மகன் இல்லைன்னா குடும்பத்தில் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும் அப்படிங்கிறது அரிசம் இல்லை யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் பொறுப்பெடுத்துன்னு பண்ணணும் சமூகத்திலையும் ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம் பதவரை பார்க்கலாம் அடுத்து அருகே நின்று ஊன்றும் தாங்கிக் காப்பாற்றக்கூடிய நல் ஆள் நல்ல ஆண்மகன் இழாத இல்லாத குடி குடியாகிய மரமானது இடுக்கண் துன்பமாகிய கோடரியானது கால் அடியில் கொன்றிட வெட்டிச்சாய்த்தால் வீழும் பற்றி கொள்ள விழுந்துவிடும் அருகே நின்று தாங்கி காப்பாற்றக்கூடிய நல்ல ஆண்மகன் இல்லாத குடியாகிய அதாவது குடும்பமாகிய அல்லது சமூகமாகிய மரமானது துன்பமாகிய கோடரியானது அடியில் வெட்டி சாய்த்தால் பற்றி கொள்ள விழுந்துவிடும் சமுதாயங்கிறத விட குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு கொன்றிட அடுத்து நல் நல் ஆள் குடி மனமார்ந்தனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக